பரிசுத்த நாமத்திற்கு மயி உண்டாவதாக நம்முடைய பிதாவாஜி தேவனுடைய அளவற்ற கிருவினாலே இந்த பாடுமரண தியானார் அதனே பங்கு பெற்று உள்ள கத்தனமலையை அழைத்துக் கொண்டு ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நென்றி செலுத்திக் கொள்ள இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து கல்வாரி செவிலை பாடுபட்டு மறித்து அடக்க மண்டப்பட்டு உயிர் தழுந்துபடினால் நம் அடைந்திருக்கின்ற ஆவிக்குரிய சைரப்பிரகாரமான நன்மைகள் எவ்வளவு பெரிதென்பதை மறுபடியும் தியானிக்கும்படியாக இந்த வேளை நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கின்றோம் கருத்திருந்த ஆராதனையை தொடர்ந்து ஆசீர்வாதமாக நடத்தி தரும் முடியாக தெய்வனுடைய வல்லமை அபரிமிதமாக துறந்த நிர்மத்தில் இறங்கும்படியாக யாவரும் ஜிபத்தோடு தேவசமத்திலே காணப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இந்த நாள் எல்லா கிறிஸ்தவ மதத்தினருக்கும் ஒரு துக்ககரமான நாள் சொல்லி எல்லாரும் எண்ணுகின்றார்கள் இதை துக்க என்று சொல்லி சொல்வார்கள் ஆங்கிலத்திலே இதற்கு நல்ல வெள்ளி என்று சொல்லி சொல்லப்படும் குத்ரையிடே என்று சொல்லி இருக்கிறார்கள் நன்மை பெற்று நன்மை கிடைத்த ஒரு ஆகினால் அந்த நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்களுக்காக நன்றி செலுத்தும் முடியாக கடந்து வந்திருக்கிற ஒரு நாள் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு நாளிலே பரலோகத்திலே பெரிய மகிழ்ச்சி உண்டாயிருந்தது என்று ஆவியான் அவர் உண்டு பண்ணுவதற்கு முன்னமே மனிதன் பாவம் சீவான் என்பதை அறிந்த ஆண்டவர் மனிதனுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக மனிதனுக்காக தமிழக சொந்த குமாரனை பரிசெலுத்த வேண்டும் என்று தீர்மானித்து ஆதி மனுஷனாகி ஆதாம் பாவம் செய்த பிறகும் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக உலகத்திற்கு அனுப்பி இமீதமாக மனுக்குலத்தினுடைய மீட்புக்காகி தேவன் விரும்பியிருந்த விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக சாத்தானுடைய தூண்டுதலினால் வஞ்சிக்கப்பட்டு போன மனித மறுபடியும் மீட்டு ரட்சித்து தம்மண்டலில் சேர்த்துக் வேண்டும் என்பதற்காக அவர் எடுத்துக்கொண்டு பிரயாசம் நிறைவேறின ஒரு நாள் சொல்லி அந்த நாளில் பரலோக மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது என்று சொல்லி ஆவியார் உணர்த்துகின்றார் இன்றும் அந்த மகிழ்ச்சி பரலோகத்திலே தொடர்ந்து வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது அதிகாரம் நாற்பத்தி மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது இசுகிரிசு செலவில் அடிக்கப்படுவதற்கு முன்னே அவருடைய ரத்தங்கள் கட்சி தோட்டத்திலே சிந்திக்கொண்டிருந்தது என்று சொல்லி எழுதுகின்றார் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுதல் என்று ஜபம் பண்ணினார் சித்தத்தின்படியே ஆகக்கிடவது என்று சொல்லி ஜபம் பண்ணினார் வானத்திலிருந்து ஒரு தூதன் அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார் அவர் ஜபம் முடித்து எழுந்த நாற்பத்தி நாலாவது வசனம் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் அணினார் அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜபம் அணி அவருடைய பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாக தரையிலே விழுந்தது சிலுவைக்கு செல்வதற்கு முன்னமே அவருடைய ரத்தங்கள் எல்லாம் மாறிவிட்டது என்று செலுவை திரட்டிருக்கிறார் வேர்வையானது ரத்தத்தின் பெருந்துளிகளாக மாறிக்கொண்டிருந்தது ஒரு தேவது வந்தவரை பலப்படுத்தி அந்த சிலுவைக்கு அவரை மறுபடியும் அனுப்புகிறார் என்று அறிந்திருக்கின்றோம் அப்படியானால் பலோகத்தில் இந்த காரியத்தை குறித்து மிகவும் கரிசனையாக இந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று விருப்பத்தோடு கூட நடத்தப்பட்ட ஒரு காரியம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றபடி நாள் இன்று பல கழிவுகிறது நாம் காடுகின்றோம் தேவத்துடன் எல்லாரும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் பிதாமினுடைய சித்தம் இந்த உலகத்தில் நிறைவேற்றப்பட்டு விட்டது பாமர் செய்த மறுமக்கள் மேற்கொள்வதற்கான ஒரு பலி செலுத்தப்பட்டு விட்டது உணர்ந்து பரலோகம் கழிக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரை நான் சோத்தரிப்பு ஏராளமான தேவதூதர்கள் கடந்து வந்திருக்கின்றார்கள் இந்த ஆறாவது மகிழ்ந்து கழிவருவதற்காக பிரியமான தேவஜானமே நாம் எப்படி இருந்தோம் இப்பொழுது எப்படி ஆகியிருக்கிறோம் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஓமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை சிந்தனைக்காக எடுத்துக் கொள்ளலாம் ஓமர் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நாம் பாவிகளாக இருக்கிற கிறிஸ்து நமக்காக மதித்ததினால் தேவன் நம்மியில் வைத்த தமது என்பது விளங்கப்படுகிறான் என்று சொல்லி சுத்த போது மகிழ்வுகின்றார் கிறிஸ்தவ மார்க்கத்தை அழித்துவிட வேண்டும் என்று தீர்மானம் செய்திருந்த ஒரு மனுஷன் மூத மதத்தினுடைய ஒரு பெருந்தறைவன் ரோம பேரரசனுடைய ஆதரவு கூட கிறிஸ்தவ மதத்தை அழித்துக் கொண்டிருந்த பொழுது இவ்விதமாக இயேசு சந்தித்து நான் தான் தேவன் அவர் காண்பித்த அவருடைய மேன்மை குறித்து விதமாக எழுதுகிறார் நாம் பாதிகளாக இருக்கையில் கெடுசுகிற நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்ம வைத்த தமது என்பது பண்ணுகிறார் பாதிகளாக இருக்கையில் நமக்காக மறித்திருக்கிறார் நாம் எல்லாம் நமக்கு நன்மை செய்த அவர்களுக்கு தான் நன்மை செய்வோம் நம்ம அன்பா பேசுகிற ஆட்டதான் அன்பா பேசுகிறோம் நம்மளை சிஹித்தாக்கெல்லாம் அப்படின்னா உலக மக்கள் மாறுதான் எல்லாரும் இருந்து கொண்டிருக்கிறோம் அன்பு தெய்வீக அன்பு சொன்னால் வாசிக்கலாம் ஏழா தோசனம் நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிவு நீதிமானுக்காக ஒருவன் மறிக்கிறது அறிவுக்காக ஒருவேளை ஒருவன் மறிக்காக ஒருவேளை மறிக்க துணிவா பாவிகளாயிருக்கில் கிறிஸ்து நமக்காக மறித்த நமக்காக மறித்த நம்ம வைத்த அன்பை விளங்கப்படுகிறான் புரியமான தேவ ஜாதமையை நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது தேவன் மறித்தாள் என்று சொல்லி பரிசுத்த வேத வாக்கிய சொல்லுகின்ற ஏன் அப்படி மறிக்க வேண்டும் மறித்ததனால் உனக்கு என்ன கிடைத்திருக்கிறதை உணர்கின்ற மக்களுக்கு தான் இந்த நாள் ஒரு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்க முடியும் ஒரு ஒரு மிகுந்த கடன்னால் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கடற்காரவரை சிறைச்சால் கிடைத்திருக்கின்ற பொழுது இந்த கடனை கொடுத்து ஒரு மனுஷன்வரை மீட்டெடுப்பானால் அந்த நாளை அடிக்கடி அவர் கூறுவார்கள் இந்த பாடுபங்களை பற்றி நினைவில் அடைந்து கொண்டது என்பதை அறியாமல் இருக்கின்றபடிதான் அப்படி ஆகியிருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும் வாசிக்கலாம் ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது போலவும் எல்லா மனுஷரும் இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணம் உலகத்திலே பிரிவிசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலும் இது வாயிற்று போக எழுதுகின்றார் என்ன வந்திருக்கிறது என்பதை அறியாததினால்தான் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் இல்லாதபடி கிறிஸ்தவ சமயங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது நாம் அப்படி இல்லாதபடிக்கு வேலை நிலைக்கு என்பதை உணர்ந்து ஒரு மனுஷன் பாவம் செய்தபடி நான் மனுஷனுக்கு மரணம் வந்தது மாத்திரம் இல்ல அவன் மூலமாக முழு உலகத்துக்கும் மரணம் வந்தது என்று பதினாலாவது தெளிவாக மேலும் ஒருவன் பாவம் செய்தால் உண்டான தீர்ப்பு தேவனும் ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது அப்படி இருந்தும் மரணமானது பனிரெண்டாவது ஒரே மனு பாவமும் ஒரே மனுஷனாலே பாவமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் பாவ செய்தபடியால் மரணமும் எல்லாவற்றுக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று எல்லா மனுஷரும் பாவ செய்தபடினால் எல்லாருக்கும் மரணம் வந்துவிட்டது என்று சொல்லி சொல்லுகின்றது அப்படியான எல்லாரும் செத்து போறார் என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றது ஆதி மனுஷனால் சொல்லும் பொழுது அந்த நன்மை தோக்கக்கூடிய அந்த விஷயத்தின் கண்ணில் புசிக்கிற நாளிலே சாகவே என்று சொல்லி இருந்தார் அதை செய்ய வைத்து விட்டு முடினால் மரணம் ஆதாமுக்கு வந்தது ஆதாமுத்திலே மறித்திருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்தனையன் சொல்லுகின்றனர் அதனால்தான் உலகத்தில் அனுப்பிய மரணத்துக்கு ஒப்புக் கொடுத்தது எனக்கு தெரியுமா ஜீவகாலம் எல்லாம் மரண பயிற்சி அடிமைத்தனத்துக்குள்ளாக இருந்த யாரையும் விடுதலை பண்ணும்படியாக குமாரனை அனுப்பினார் என்று இவரே இரண்டாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து வருஷங்களில் படிவாசிக்கலாம் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாதிரி பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை ரத்தத்தை உடையானார் மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை அளிக்கும் மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கும் ாலே அத்தனத்துக்குள்ளார் அதிருந்தவன் கப்பித்துக் கொள்ளவே முடியாது என்று சொல்லுவேதன் சொல்கின்றனர் இந்த மரண சரித்திருந்து யார் என்ன விடுதலையாக்குவார் என்று சொல்லி அப்போ சுத்த பவுல் புலம்பி இருக்கிறார் அவர் தேவனால் விடுதலை பெற்றுக் பிறகு மேன்மை விதமாக உலகத்தில் எழுதுகின்றார் அருமையாக அடிமைத்தனத்து முடிந்த யாம் ஒரு விடுதலை பண்ணு முடிக்க இயேசுநாதர் மனுஷனாக இஸ்லாமியர்கள் அமீதமாக இயேசுநாதர் இல்ல இயேசுநாதரை போல வேறொரு ஆளை சிறுவில் அடித்து போட்டால் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுநாதர் ஏன் சிறுவிலும் அடிக்க வேண்டும் என்பதை அவனுக்கு எடுத்துச் சொல்வதற்கு ஆழ்க இல்லை நாம் அதை புரிந்து பிறகு சொல்ல வேண்டும் என்று அவிய விரும்புகிறார் கடவுளியன் கல்லாகி விட்டார் என்று கண்ணதாசன் ஒரு கவி பாடி இருக்கிறார் மனுஷருடைய கல்லாகி விட்டதுனாலே கடவுளும் கல்லாகி விட்டார் என்று கல்லாய் போடும் கல்லாய்ப்பார் கடவுளியன் கல்லானார் மனம் கல்லாய்ப்போத மனிதர்களால் சொல்லி அவன் பாடியிருக்கிறான் ஆனா வேதம் பிள்ளைகள் மாமிசத்திரத்தின் உடையவராக இருக்க அவரும் அவளை போவத மாமிசத்திரத்தார் நான் எதிர்நோச்சிக்கொண்டே இருக்கிறது அந்த பயம் நடித்து விடுவோமோ நரகத்துக்கு சென்று விடுவோமோ சின்ன வியாதி வந்தாலும் பயம் சின்ன நெருக்கம் வந்தாலும் எங்கிருந்து வந்தது தெரியுமா ஆதி மனுஷனாக ஆதாம் தளவு செய்த உடனே இப்படிப்பட்ட ஆதாரை கூப்பிட்டு இருக்கிறாய் என்றார் அதற்கு நான் தேவரீருடைய சத்தியத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார் பயந்து ஒளிந்து கொண்டேன் ஆத்மா மதித்து விட்டது தேவ மகிமை போய்விட்டோமே இனி அது எப்படி அடைந்துகொள்ளும் என்கிற உணர்வு மாத்திரமல்ல இனிமேல் ஒரு மரணத்துக்கு நாம் செல்லப்போகின்றோமே என்ற உணர்வு அடிப்படத்திலிருந்து விடுதலை பண்ணும்படிக்கு கல்வாரி செல்விலும் மறித்திருந்த போதிலும் இன்னும் இயேசுநாதிற்கு ஆராதனை செய்கிற பெரும்போதி கூட்டம் மரண பைத்து கொண்டுதான் இருக்கின்றன பாவத்திலிருந்து விடுதலை பெறாதபடினால் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை பெற்றிருக்கிறார்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற யாவது மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது விடுதலை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அடிமைகளாக இருந்தும் ஒப்பிடிக்கப்பட்டேனு உங்களுக்கு ஒப்புக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாக கீழ்படிந்ததுனால தேவனுக்கு சொல்துறோம் பாமத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டு நீதிக்கு அடிவிகள் ஆனீர்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற விடுதலை கிடைக்கும் என்று எதிர்ப்பு சொல்லவில்லை உபதேச சட்டத்திற்குள் படித்தபடி நாள் பாவத்திலிருந்து விடுதலை ஆனீர்கள் இங்கு எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் சிலுவை மரத்தை நட்டு வைத்துக் கொண்டு அழுதுகொண்டே செய்துவிட்டு கடந்து போகிறார்கள் எருசலேமில் ஒரு கூட்டத்தார் ஈசுநாதர் சிலுவை சுமந்தது போல மரத்தினைக வைத்துக்கொண்டு அந்த பிரார்த்தினுடைய அரண்மனை இன்னும் பழகடைந்து வைத்திருக்கிறார்கள் அந்த அருண்மனைக்கு அருகாவில் சிறுவியை சுமந்து கொள்ளுதா மேடுவருங்கி சுமந்து கொண்டு வைத்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் இப்படி பாடுபட ஆராதனை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதனால பாவத்திலிருந்து விடுதலை அங்கே போகிறதில்லை இயேசுநாத சம்பாதித்திருக்கிற பாவமணி பாய் வீழ்ச்சிப்பை அவருடைய உபதேச சட்டத்தின் மூலமாக பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்லிநாத் பகல் சொல்லுகிறார் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புகிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கேள்வித்தபடி நான் தேர்தலுக்கு சுத்திரம் பாவத்திலிருந்து விடலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் ஏன் திருச்சபை வேண்டும் என்று திருச்செவிப்ப நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சின்ன கஷ்டங்கள் வந்தவுடனே நெருக்கங்கள் வந்தவுடனே தவறுகள் செய்துவிட்டவுடனே சபையை விட்டு ஒதுங்கிவிடலாம் என்கிற மனதிலை பலருக்கு அந்த ஆதிபதி ஆலாமுக்கு வந்தது அன் சட்ட கேட்டவுடைய தோட்டத்தில் ஒளிந்து கொண்டான் தேவனோடு உரவாடிக்கொண்டிருந்த மனுஷன் கற்பனை மீறிவிட்டவுடனே ஒளிந்து கொள்ளும்படியான மனதிலே வருகின்றது போல இந்த நாட்களிலும் சிலருக்கு அப்படி வந்து கொண்டே இருக்கின்றவர்களே இயேசு சிறுவிலும் மறுத்திருந்து நோக்க நம்முடைய வாழ்க்கையில பூரணம் அடையட்டும் உபதேச சட்டத்தின் கீழ்ப்பளித்தபடி நாள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டீர்கள் இப்பொழுது நீதிக்கு அடிமையாக இருக்கிற பாவத்துக்கு அடிமையாக இருந்த மனுஷன் எந்த ஒரு நாட்டிலும் அடிமை தானாக விடுதலையாகி போகவே முடியாது ஒரு கூலியால் கூலி கிடைக்காது போனால் அவன் போய்விடலாம் வேலையால் வேலைக்கு அதிகமாக பலுவாக இருக்கிறதால் போய்விட முடியும் அடிமை என்று சொல்லுகின்றவன் ஒருபோதும் போகவே முடியாது அதுபோல பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு உபதேச சட்டத்திற்கு மனப்பூர்வமாக கல்படிந்தபடினால் பாமத்திற்கு விடுதலையான நீர்கள் என்று சொல்லி பரிசுத்தான் சொல்லுகின்றார் இரண்டாவது போல் தன்னுடைய அனுபவத்தை சொல்வதை வாசிக்கலாம் ஆவின் பிரமாணம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின் விடுதலை நியாய பிரமாணத்தின்படி குற்றஞ்சாட்டப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்த போதிலும் தனக்குள்ளே பாவம் ஒரு உணர்வு இருக்கிறவர் அறிந்து கொண்டே இருந்தார் செய்ய வேண்டும் என்று விரும்புவதை செய்யாமல் விரும்பாத தீமைகளை செய்து விடுகிறேன் ஆகினால் நான் அல்ல எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமையை பாவியாக பிறந்திருக்கிற மனுஷன் பாவ வித்து அவனுக்குள்ந்துவானேன் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள் என்று சொல்லி சொல்கின்ற கற்பந்திருந்து பறக்கும் போதே அரசன் பாவியாக பறந்து விடுகின்றான் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேறு எந்த மதத்திலும் எந்த உபதேசமும் கிடையாது கிறிஸ்தவ மார்க்குதமான வேத புத்துக்கு தெளிவு தந்திருந்த போதிலும் இந்த சத்தியத்தை மறைத்து கோதிப்பதற்கு ஏவலமான வேத புரட்டர்களை சாத்தான் எழுப்பிவிட்ட காலமாக இருக்கின்றபடியால் அறிந்திருக்கிற ஆவிக்குறி நன்மைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று தேவசு கோரிக்கொள்கின்றோம் உள்ளவனுடைய என்னை பாவம் மரணம் என்கிற புறமானத்தின் விடுதலையாக்கிட்டே ஹாலேயா சிவன் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்களா அந்த அடிமையாக இருக்கிற மனுஷனுக்கு எப்படி விடுதலை கொடுக்கிறார் சொன்னால் உபதேச சட்டத்திற்கு கீழ்படியை வைத்து விடுதலை கொடுக்கின்றார்கள் இல்லை என்றால் வேத புத்தகம் நம்முடைய கருத்தில் தந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை இயேசு என்கிற மூன்று அழுத்தத்தை மாத்திரம் மூச்சு விடாமல் சொல்லிக் கொண்டிருக்கலாம் வீடுகளிலே பொறித்துக் கொண்டிருக்கலாம் பல விடுதலை ஆகிவிடலாம் என்றுதான் அடிக்க பிரசங்கித்து திரிகிறார்கள் வேதம் படிச்சொல்லவில் இந்த பெரிய வேத புத்தகத்தை அணிகள் தள்ளி வைத்து விட்டார்கள் சரியாக போதைத்து வழி ஒரு தலைவிய போசன கருத்தில் தந்து அவர்கள் மூலமாக இந்த திருச்சபையை கடைசி நாட்கள் கட்டியழுப்பி இந்த பாவத்திலிருந்து எப்படி விடுதலையாக மரணத்திலிருந்து எப்படி விடுதலை பெற்றுக் கொள்வது நம்ம கற்றுத்தந்து நம்ம விடுதலையாக்கி கொண்டிருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நாம் சூத்திரம் செலுத்துவோமாக எட்டாம் அதிகாத்தி நாலாவது முதல் முப்பத்தி ஆறு வரை உள்ள சொல்வதை வாசிக்கலாம் அடிமையாக அடிமையாக இருக்கிறான் என்று சொல்லுகிறேன் அடிமையான ஆமா துணிச்செய்யாக வீட்டில யாரும் நிலைத்திருப்பார் திரிபா பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர் தான் நினைத்திருப்பார் அடிமையானவர் எவரும் வீட்டிலே நிலைத்திருக்க மாட்டார் குமார நோய் என்றைக்கும் வாசிகளா குமார உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி நாதர் சொல்கிறார் குமார் எப்படி விடுதலையாக்குவாராது வசனம் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இயேசு என்ற உருவம் நம்மை விடுதலையாக்குகிறதில்லை இயேசு என்ற பெயர் நம்மை விடுதலையாக்குகிறதில்லை இயேசு வாயிலிருந்து புறப்படுகிற சத்தியம் இருக்கின்றதே அது நம்மை விடுதலையாக்குகிறதாலே அகின் அருமையான தீவசி அந்த விடுதலை தந்த தீவனுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய வேலையாக இருக்கின்றது மறுபடி வாசிப்போம் அதனால் பிள்ளைகள் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாணத்தையும் ரத்தத்தையும் உடையவரானால் மரணத்துக்கு அதிகாரியாகி பிசாசானவனையும் அளிக்கும் படிக்கும் ஜீவாலம் இல்லாம யாரும் விடுதலை ஆக்கும்படி அப்படியான அந்த விடுதலை பெற்ற உடனே மக்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டாகிறது சந்தோஷம் உண்டாகிறது பயமில்லாத ஒரு வாழ்வு உண்டாகிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் நான் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அக்கிரமத்தினாலும் பாவத்தினாலும் நாம் ஆத்தமா மறித்திருந்தது என்ற உணர்வு என ஒருபோது மறந்துவிடக்கூடாது என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்கின்ற எமேசி அதிகாரம் ஒன்னா தோசனத்திலே பகல் படிச்சொல்வதை வாசிக்கலாம் உயிர்ப்பித்தார் என்று சொல்லி சுத்த பகல் எழுதுகின்றார் அக்கரமும் பாவமும் என்ன செய்ய தெரியுமா நம்ம ஜீவனற்றவர்களாக மறித்தவர்களாக ஆக்கிவிட்டது என்று சொல்லி சொல்லியிருக்கின்றபடி நாள் தூங்கறணி விழித்து மறுத்தோடு விட்டு வேறுபடுத்து அப்பொழுது கிறிஸ்துவை பிரகாசிப்பார் என்று தெரிஞ்சிருக்கிறார் தூங்கிக் கொண்டே மருத்துவத்தில் கூட்டங்கள் பெருகி ஆவைக்குரிய மக்களும் கூட சந்தர்ப்பம் ஆவி இல்லாத போகிறார்கள் அங்க போய் தூங்கிக் கொண்டே இருப்பார்கள் அங்க ஒண்ணே பிடிக்கல ஆனாலும் நேரம் போன ஒரு நாள் இடத்துல போய் ஆராதிக்கணும் ஆனாலும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வந்த மாதிரி வந்துட்டு சொல்லி செல்ல சொல்லுகிறார்கள் அது கத்திருக்கு ஆராதனை செய்கிற முறையல்ல நம்மை உயிர்ப்பித்தார் சொல்கின்றது ஒன்று பேர் ஒன்றாம் ஒன்பதாவது ஆற்று முரட்சிப்பை அடைகிறோம் என்று சொல்கின்றார் உங்கள் விசுவாசத்தின் பலனாக ஆத்துமரட்சிப்பை அடையின் இயேசுநாதிரி எனக்காக மறித்தார் இயேசுநாதிரி பாவத்திற்காக மறித்தார் என்று விசுவாசத்தை உபதேசத்தை கைகொள்கின்ற மக்களுக்கு கிடைப்பது ஆத்மீக்சிப்பு விசுவாசத்தின் அடைகிறீர்கள் மக்கள் மேற்கப்படுது என்பது உங்களுக்கு அறிவித்துக்கொள் ஆசைப்படுகிறேன் துக்கமாக இருப்பார்கள் சோர்வாக கலக்கமாக இருப்பார்கள் ஆன்மீகத்திலும் மகிழ்ச்சி இல்லாமல் தேவனுக்கு அவர்களுக்கு எந்த சம்பந்தம் நிலையில் ஆராதித்துக் கொண்டிருப்பார்கள் நமக்கும் அப்படி இல்லாதபடி தெய்வத்தோடு கூட நம்முடைய ஆத்மா கை கூர்ந்து மகளிர் ஆக ஆண்டவர்கள் நன்றி அதிகாரம் எட்டு பேரு மேற்கப்பட்டு இருக்கிற மக்களுக்கு கவனமாக ஆத்மாக்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று மகளிர் வைத்திருக்கிறது கேட்டு நாலாவது வருஷம் நம்ம வருது தேவனுடைய கவனமாக ஒருதர பிரகாசிக்கப்பட்டும் பார்த்தும் பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிறையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாக அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று சொல்லி பரிசுத்தது கொஞ்ச காலம் உலகத்தில் உள்ள புய்விடுகிறது பிறகு கொஞ்ச காலம் கடவுளை தேடுகிறது இப்படிப்பட்டதான மனநிலைகள் நமக்கு வந்துவிடாத கவனமாக இருந்து நாம் பெற்றுக் கொண்ட ஆன்மீக ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு பூர்ணமான ஒற்றிப்பை அடைந்து தீவிர பரமழைப்பின் நோக்கி தொடர்ந்து ஓட வேண்டும் என்று பரிசுத்த வீதம் படிப்பிக்கிறதுக்காக ஆண்டவருக்கு நாம் சோதனை செலுத்துவாங்க ஆன்மீக ரட்சிப்பை அடைந்து கொண்ட மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் மனச்சாட்சிகள் சுத்தமாக்கப்படுகிறது என்றுத்தம் இருக்கின்றிகளை தூய்மையானவைற்றி அமைக்கிறது என்று சொல்லி இங்கே பரிசுத்த போகும் விதமாக எழுதுகின்றார் எவ்வளவு ஒன்பதாம் காலம் பதிமூன்று பதினாலு இப்படி வாசிக்கலாம் அந்த இப்படி காலை வெள்ளாட்டுக்கடா இவர்களின் ரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியல் சாம்பனும் சரீர சுத்தூட்டாகும்படி பரிசுத்தால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பலதற்ற பணியாக தேவனுக்கு ஒப்புக் கொடுத்த கிறிசுடைய ரத்தம் ஜீ தேவனுக்கு ஊழியர் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரிகள சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அது எப்படி காலை விளையாட்டுக்கிட இவ்வளவு ரத்தமும் மேல் தெளிக்கப்பட்ட கடாலியின் சாம்பல் சரீர உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவினாலே தம்மை தாமே பலதற்ற பணியாக தேவனுக்கு ஒப்புக் கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுடைய செய்வதற்கு உங்களுடைய மனசாட்சி சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் நடந்த சுத்தி மாத்திர உண்டாக்கி கொண்டிருந்தது என்று வேதம் சொல்கிறது ஆனால் ரத்தம் இருக்கிறதே நம்முடைய ஆக்குமாவை நம்முடைய ஆக்குமாவில் இருக்கிற மனசாட்சி நம்முடைய உலகத்தில் இருக்கிற தீயமுதான உணர்வுகள் தீமையை செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்கள் இருக்கின்றதே எல்லாவற்றையும் அழித்து எப்படி தொண்டு செய்யும்படியாக நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிக்கிறது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் இந்த ரத்தம் போதுமானதாக இருக்கிறது இந்த சரீரத்தில் ஓடுகின்ற ரத்தம் ஒரு சிலருக்கு மாத்திர பொருத்தமாக இருக்கும் அது எந்த பாசிட்டிவ் இருக்கிறதோ அந்த பாசிட்டிவ் உள்ளவர்களுக்கு சேருது ரத்தம் இருக்கிற எல்லாருடைய உலகத்தில் இருக்கிற தீமைகளை மாற்றி தீய உணர்வுகளை போக்கி தூய்மையாளர்களாக ஆக்குகிறார் என்று சொல்கின்ற இயேசுநாதனத்தில் பிரஜாபதியானவர் தன்னை பணி செலுத்தினால் இன்றி மனுமக்களுடைய கர்மம் நிவர்த்தியாகாது என்று ரிக்வேதத்தில் இருக்கிறதாக சொல்கிறார்கள் அந்த ரிக்வேதத்தை வைத்திருக்கிற மக்களும் யாரெந்த பிரஜாபதி என்று ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்று விரும்பவில்லை மக்களுடைய பாரம்பரியங்களை பின்பற்றி துருமண சாட்சியுள்ளவர்களாக தேவனுக்கு பிரிவில்லாத பாதையில் வளர்ந்து கொண்டிருக்க இறை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இயேசுநாதர் சிறுவன் ரத்தத்தினாலே நித்யாவினாலே தம்மை தாமி பழதற்ற பதியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிசுனுடைய ரத்தம் தேவனுக்கு ஊழியர் செய்வதற்கு உங்கள் மனசாட்சி செத்தகிரி சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அருமையான அந்த ரத்தத்தினால் உண்டாகிற சுத்திகரிப்பை அடைந்து கொண்டிருக்கின்றோம் அதுதான் பவுனீஸ்வரன் பொழுது கிறிஸ்து விழுந்தால் புது சிற்சியாக இருக்கிறான் பழைய ஒளிந்து போயின எல்லா புதிதாயினர்வுகள் பேச்சுகள் பழைய பழக்க வழக்கங்கள் பழைய நடவுடைகள் எல்லாமே மாற்றப்பட்டு புதுமையாக மாற்றப்பட்டது எதனாலும் தெரியுமா இயேசுநாதனுடைய ரத்தத்தினுடைய வல்லமை உயர்நிலை படித்தாலும் எந்த கல்லூரியில படித்தாலும் அந்த உணர்வுகள் மனுஷனுக்கு வருகிறதில்லை அவர் மாற்றப்பட முடியாது சுத்திகரித்து ஊழியர் செய்யக்கூடிய ஒரு திருத்தொண்டராக நிறுத்துவதற்கு இயேசுக்கிற போதுமானது என்று சொல்லி பரிசுத்தாவி நம்முடைய ஆத்துமாக்களை மிகவும் கவனமாக காத்துக்கொண்டு இயேசு ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறதால மறுபடி சித்த கிரிகளை தேவனுக்கு பிரியமில்லாத உணர்வுகளை கொண்டு வந்து தேவனை துக்கப்படுத்தக்கூடிய மக்களாக காணப்படாதபடி இயேசு நமக்கான செய்த தியாகத்தை கல்வாரி செய்ய அடைந்த பாடுகளை அவர் சிந்தனை மகத்துவங்களை உணர்ந்து ஆன்மீக வாழ்க்கையை காத்துக் வேண்டும் என்று ஆவியானவர் திருவிடம் பெற்றுகின்றார் இயேசு ரத்தம் ஆகனால் இயேசு நர்த்தம் சொல்லிட்டு இருந்தால் போதும் என்றுதான் இன்றைக்கு ஆமைக்குரிய மக்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பாமம் வரும்போது பாம உணர்வுகள் வரும்போது இயேசு ரத்தத்தை சொல்லிட்டு இருங்க பாம செய்துட்டான் இயேசு நத்தத்தை சொல்லுங்க அந்த கழிவை சுத்திகரிக்கும் என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அந்த உபதேச சட்டம் என்று ஒன்று இருக்கின்றது சுவாசு பிடித்தவர்கள் சோத்திரம் சொல்ல விட மாட்டார்கள் சோத்திரஞ்சுன்னா என்ன தெரியுமா உள்ளே இருக்கிற ஆவி வெளியே சாடி வெளியே வந்துரும் அந்த ஆவிக்கு சோத்திரஞ்சு பிடிக்காது ஆகிநாள் செயல்பட ஆரம்பிச்சிடும் ஊழியக்காரர் துரத்த முடியாது அகனால அது அமைதியாக இருக்கும் காலமெல்லாம் அமைதியாத்தான் உள்ளேதான் இருந்து கொண்டே இருக்கு நம்ம அநேகருக்கு சாசம் துரத்திட்டு இருக்கிறோம் ஒரு நாள் வள்ளியூர் பஸ் ஒரு ஊழியக்காரர் புதிய ஊழியக்காரர் உட்கார்ந்து இருந்தார் பேசிட்டு இருந்தோம் இங்க இருந்து நான் தனவேலிக்கு போறேன் எங்க ஊருன்னா கன்னியாகுமரி ஜெல்லா ஊழியத்துக்கு பூடுத்துட்டீங்களா இல்ல ஏன் பெறலன்னு கிடைக்கல நல்ல சோத்திரம் சோத்திரம் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு அசுத்தாய் பிடித்திருந்தாரு கேட்டேன் என்ன பாஸ்டர் கரெக்டா சொல்றீங்கன்னு கேட்டார் அவர் அப்படி இன்னும் அசுத்தாய் உள்ளதா இருக்குன்னு போக இல்லை அருமையாளருடைய அப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்றது நமக்கும் அந்த உபதேச சட்டத்தை ஆண்டு தந்த நமக்கு விடுதலை ஆகியிருக்கிறார் ஆளுநர் ஆழ்வு செய்து கொண்டே இருக்கிறார் சங்கரங்கோல் ஒரு என்ஜினியர் ஒருவர் அங்கே நம்ம ஊழியக்காரரை கண்டு சபை சட்டம் கேள்வி பெற்று வள்ளியூருக்கு ஒரு நாள் வந்திருந்தார் நல்ல மனுஷன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறார் மொழி பரிசுத்தாய் அவருக்கு கிடைக்கவில்லை இருக்கும் பொழுது அசுத்தா பிடித்திருந்தா எனக்கு நான் வெளிநாட்டு அசுத்தா என்ன பிடிச்சிருந்து டாக்டரால் குணமாக்க முடியல இங்க இருந்து பிரதிசவர்கள் போனேன் எல்லாரும் அதுல இருந்து விடுதலை ஆகிட்டு நினைக்கிறேன் விடுதலை ஆகல அது இன்னும் உள்ளதான் இருக்குதுன்னு சொன்னாவிட்டேன் இல்ல பாஸ்டர் நிறைய பேர் கைவிச்சு ஜெபிச்சு இருக்கிறாங்க எனக்குயர்க்கு தீர்க்க தரிசன விட்டு போகவில்லை இப்போ உட்காரத்துக்கு நாக்கு வழியை வந்துட்டு ஒரு ஆய்வு இழகி அப்படி நாக்கு வழி நீட்டி உன்ன கொல்லாமல் விட மாட்டேன் பேச ஆரம்பிச்சு அப்புறம் பாவரிக்க சேமிச்சு விடுதலை ரொம்ப ஆச்சரியமா விட்டு பாஷர் இந்த உபதேசத்தை இதுவரை மற்றவர்கள் மறைத்துவித்த காரணம் கேட்டால் மற்றவர்களுக்கு வெளிப்படவில்லை தேவன் அவருக்கு வெளிப்படுத்தி கொடுக்கவில்லை ஆவியான ஒரு சபைகளுக்கு சொல்கிறதை காதூலவும் கேட்க கடவுள் என்று சொல்லியிருக்கிறபடிதால் தேவந்த அப்போ சொலருக்கு மாத்திரம் தான் கற்றுக் கொடுக்கிறாரே தவிர மற்றவர்கள் இங்கே அது காப்பியடித்து ஒழிஞ்சுவார்கள் அவர்களுக்கு தெரியாது என்று சொல்ல அவர் அன்று முதல் சபையிலே அபிஷேகம் பெற்று பெரிய ஒரு தேவ மனுஷனாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் ஏன் இது சொல்லப்படுது தெரியுமா உபதேச சட்ட உரம் கொடுத்தப்பட்டிருக்கின்றது மரணத்தினால் மனுஷன் பெற்றுக் கொள்ளக்கூடிய நன்மைகளை பாவ மன்னிப்பை பாவத்தினால் மரணத்திலிருந்து விடுதலை பெற்று ஜீவனை அடைந்து கொள்வதற்கு ஒரு சுயசேஷமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது மறைக்கப்பட்டு போயிட்டு அறிவித்துக் கொள்ளுங்கள் ஒன்றிய ஒன்னாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனத்திலும் விதமாக சொல்லுவது வாசிக்கலாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடு ஒரு ஐக்கியப்பட்டிருப்போம் அவருடைய சுத்திகரிக்கிறது சமையல் புரிந்து கொள்ளுங்கள் ஒருவரோடு ஒரு ஐக்கியம் இருப்பதற்கு ஏன் என்ன குறை நம்ம இருக்கிறது வெளிச்சம் என்ன குறைவாக இருக்கிறது கொஞ்சம் வெளிச்சத்தை பெற்றிருக்கிறோம் ஒரு பக்கம் இன்னும் இருட்டு தான் இருக்கின்றது அந்த இருட்டுக்குள்ளை நான் பார்க்கிறபடிதான் மற்றவர்கள் தப்பிதமாக பார்த்து மற்றவர்கள் சரியில்லை என்று சொல்லி எண்ணி நம்மை சரி என்று சொல்லி ஒரு வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கின்றது அப்படி இல்லாதபடி திருச்செமின் விளையாட ஒரே சரிதமாக ஒன்றே ஒன்று நேசிக்கக்கூடியதாக ஒரு தவையும் மையப்பட்டால் இன்னொருவையும் சந்தோஷப்படும்படியாக ஒரு தவையும் பாடுபட்டால் அதை பார்த்து ஆம் அப்படி ஆக வேண்டும் என்று எண்ணாதபடி அவர்களுக்காக பாடுபடக்கூடிய ஒரு மனைவி நமக்கு வேண்டும் இயேசுடைய சிறுவன் ரத்தம் அப்படி மனுஷனை மாற்றுகின்றது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம ஒளியில் இருந்தால் ஒரு ஒருக்கியப்பட்டிருப்போம் அப்படி குமார்னா இயேசுக்கு சொன்ன சகவழி நிற்கிற சுத்திகரிக்கும் எப்போது என்று சொல்லி பிந்தி எழுது வாசிப்போம் நமக்குள் பாலமெல்லி என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் சக்தி நமக்குள் இடாது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை நமக்கு எல்லாத்திரை சுத்திகரிப்பதற்கு உண்மை நீதிமலுமாக இருக்கிறாள் ஹலோ இப்ப அறிக்கை செய்ய குழப்ப எல்லாம் இருக்கும் இயேசு நடத்தலாம் எல்லாரும் சொல்றாங்க ஆனா இயேசு நல்லா தெரியும் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் என்று சொல்லி யார்ட்டும் மறைப்போம் என்று கேட்டா அது பதில் சொல்ல மாட்டார்கள் கடவுளத்தில் யாரும் மறைக்கிறதே கிடையாது மறைக்க முடியாது யாரிடம் மறைக்கிறது மனுஷன் மறைக்கக்கூடாது என்று சொல்லுவதை சொல்லுகின்றது உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய அதிமுக உத்தரவாதம் முழுவதாக விடுத்திருக்கிறார் என்படினால் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எதனும் சொல்லி எல்லா ஒழுங்குகள் தரப்பட்டிருக்கிறது இயேசுநாதர் சிறுவில் இந்த லட்சியத்தை சம்பாதித்து வைத்திருந்த போதிலும் அந்த பாவமன்னிப்பை மனுஷன் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போது சொல்ல கற்றுக் கொடுத்து அதிகாரத்தை கொடுத்து இப்படி திருச்சபை உருவாக்கி இருந்த காலங்கள் மறைந்து போனபடினால் சத்தியங்களும் மறைந்து போய்விட்டது என்றால் இயேசுநாதர் அப்போது சொல்ல கற்றுக் அவர்கள் இருந்த காலத்திலே சபைக்கு பிரசங்கித்தார்கள் அது யாருக்குமே தெரியாது பின்னர் அவர்கள் நூல்களில் நூல்களாக எழுதிவிட்டார்கள் பிறகு மனுஷருடைய கைக்கு சபைக்கு முடிந்து போய்விட்டது கத்தோலிக்கு சபையாக ரோமாவிலிருந்து சபை உருவாகிவிட்டது வேதம் வெளிப்பட்ட பிறகு ரோமன்மாருக்கும் உருவானது என்று சொல்லி வேதம் வேத ஆராய்ச்சியாக சொல்லுகிறார்கள் அவர்களுக்கு புதிய பாடு புரியாத காலத்திலே செலுழிபாடு கூட வந்துவிட்டார்கள் ஆகியனாலும் வேதத்தை கொடுத்தார் அண்டவர் கொடுத்தபர்கள் மாற்றம் அடைய விரும்பவில்லை மாற்றழுத்தின் மூலமாக கிபி ஆயிரத்தி ஐநூறுல புரட்சி உண்டாகி புரட்டஸ்ட் சபை உருவானது என்று சொல்லி அந்த புரட்சி உண்டான பிறகு புதிய ஏற்பாட்டை படித்து படித்து கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் மூழ்கி ஞானம் வேண்டும் என்று எழுதியிருக்கிறது படித்து பாடுத்து வித்தரிடத்தில் கேட்கிறார்கள் ஐயா விசுவாசம் உள்ளவனாகி ஞானம் பெற்று வந்தாலும் ரட்சிக்கப்படுவார் என்று எழுதியிருக்கிறது விசுவாச குழந்தைகளுக்கு ஞானசானம் கொடுக்கிறாடி சபை உருவானது இப்போது ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்புதான் ஞானஸ்தானத்தை பெற்றுக் ஒரு கொண்ட மக்கள் வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்து அவர்களால் பரசுத்வாமி பெற்று அந்நிய பாசி பேசினார்கள் தீர்க்க தரிசனம் சொன்னால் எழுதியிருக்கிறதே நம்மிடத்தில் அப்படி ஒன்றுமில்லை என்று இறங்கினார் என்று சொல்லி கோசு கூட்டமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது விடுதலை பெறுவதற்குரிய உபதேசம் கொடுக்கப்படுகிற காரணம் திருச்சி எழும்பவில்லை இந்த கடைசி காலத்தில் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் திருச்சி அப்போ சடகத்தை எழுப்பி பாவம் அறிந்து மக்கள் இப்படித்தான் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து இந்த வேத உபதேசங்களை வெளிப்படுத்தி இந்த உபதேச சட்ட நபர் மத்தியில் பிரசனிக்கப்படுகின்றபடினால் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமையிலாகி வருகின்றன பிரியமோனி தேவஜானமே இந்த நல்ல கருமலுமே கிடைத்ததற்காக ஆண்டவருக்கு நாம் சுதந்திரம் செலுத்துவமாக நம்மை இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக நம்முடைய ஆன்மாவீரோடு கூட சேர்த்து வந்து கட்டி பரமகுத்துக்கு அழைத்துச் செல்வதற்காக நடத்திப்பு கீழ்படிந்த அடங்குங்கள் அவர்கள்ே சாத்தானுக்கு நன்றாக ஊழியக்காரர்கள் தான் பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்தினராக வழி நடத்துகிறார்கள் ரத்தம் அதில் உதவி செய்கின்றது அந்த உபதேசத்துக்கு சுத்திகரிக்கின்றது அப்படி அல்லாதிகரிப்பு கிடைக்காது என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகின்றோம் அன்று எப்படி ஏதோ என் தோட்டத்தில் தேவனுக்கு மரத்தினுடைய கனி புசைக்க வைத்து விட்டு தூரமாக சாத்தான அனகாமியவர்கள் பிரித்து விட்டானோ அப்படியே திருச்சமைக்குள்ள தேவனோடு உருவாடி கொண்டிருக்கின்ற மக்களை தேவனை விட்டு பிரிப்பதற்காக தேவனோடு உணர்வை சேர்த்து இணைத்து வழிநடத்துக் கொண்டிருக்கிற ஊழிய காரை விட்டு பிரிப்பதற்காக நம்முடைய ஊழலில் அப்படிப்பட்ட விசனமான விசமத்தனமான உணர்வுகளை தந்து நம்மை ஆண்டு பாலை விட்டு விலக செய்வான் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற வெடியே பேசிடுவாங்க அந்த உள்ளத்தில் ஒரு கசப்பு என்னை எப்போ கடிந்து கொண்டதை மனதில் வைத்துக் எப்போது அவர்களை வருத்தப்படுத்தினால் மனதில் வைத்துக் கொண்டு பரிசுத்தப்படுத்துவதற்காக சொன்ன ஆலோசனைகளை மனதில் வைத்துக் கொண்டு எல்லாரும் தங்களுடைய விருப்பத்தின்படி ஊழியக்காரில் இருக்க வேண்டும் தன்னுடைய விருப்பத்தினருக்கு ஆலோசனை தர வேண்டும் நாம் சொல்கிறதை மாத்திரம் கேட்க வேண்டும் என்று எழுகிற எண்ணத்தினால்தான் மீது வருத்தம் உண்டாகிறது என்பதை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆனால் தேவ சன்னிதானத்தில் தேவன் சொல்கிறதை மாத்திரம் உங்களுக்கு சொல்லுகின்றோம் இதை ஏற்றுக்கொண்டு நினைத்ததற்கு மக்கள் எல்லாரும் மகிழ்ச்சி ஓடுகிறார்கள் மனநலோடு கூட வந்துவிட்டு கடந்து சொல்லிக் கொள்கின்றோம் என்னால் உலகத்தில் ஒரு களை விதைக்கப்பட்டு விட்டது அது வளர்ந்து கொண்டே இருக்கிறது யாருமே எடுக்க முடியாது நீங்களால் எடுக்க முடியாது கடவுளம் அதை எடுக்கிறதில்லை எந்த அளவுக்கு ஒருக்குவதற்கு தேவையான கூறிய அதிகாரிகள் எடுத்துலான் சொல்லுகிறார் சௌரியாவும் மூன்றாவது அதிகாரத்தில் இதை கொடுத்த ஒரு சம்பவம் வாசிக்கலாம் வாசிக்கலாம் எடுத்தவர்கள் அப்பொழுது கருத்தர் சாத்தானை நோக்கி கர்த்தரு கடந்து சாத்தானே எரிசிலையுமே தெரிந்து கொண்ட கர்த்தரு கடிந்து கொள்வாராக ஆமா இவன் நகீல் என்று ரட்சிக்கப்பட்டவன் ஆச்சிரே நரகத்திலிருந்து மீட்கப்பட்டவன் ஆட்சியே பக்கத்தில் கடிந்து கொள்வார்கள் என்றான் என்று சிறுவை திரடி இருக்கிறார் என்றால் தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்குரிய அதிகாரத்தை சாத்தானுக்கு ஆண்டவரையே கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை மீறுகிறதில்லை அவருக்கு என்ன ஒழுங்கை செய்திருக்கிறார் என்று சொல்லி அடுத்த வருஷம் பார்க்கலாம் அழுக்கு வரம் கிடைத்த உண்டாகினாலும் ஆர் முடியும் திருவனந்தரையும் பங்கு பெற்று போக முடியும் ஆனால் வலது பக்கத்தில் ஆறு தெரியுமா சாத்தான் எனக்கு தீமை செய்யும்படியாக தொடர்ந்து வந்து கொண்டே ஏற்பான் கவனமாக இருந்த ஆத்மீகத்துக்காக சிறுவன் சிந்த ரத்தினால் கிடைத்திருக்கிற மன்னிப்பை அந்த வாழ்க்கையிலும் எப்படி அடைந்து கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்று மருசுத்தவாதம் கட்டி தருகின்றது தூதனுக்கு முன்பாக நின்று முன்பாக நிற்கிறவங்களை நோக்கி இவன் மேல இருக்கிறார் அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவரை நோக்கி இவன் இருக்கிற அழுக்கவசர்களை களைந்து போடுங்க எல்லாரிடத்திலும் சொல்லுகிறதில்லை அழைந்து திரிகிற சொல்லுகிறதில்லை தமக்கு முன்னால் நிற்கிற ஊழியக்காரர் உண்டு அவனிடத்தில் அவன் சொல்லுற இருக்கிற அழுக்கவசரத்தை களைந்து போடுங்கள் அழைந்து போன்ற பிறகு சொல்கிறார் நான் உனக்கு நீங்க செய்து உனக்கு சிறந்த அவசரங்களை உடுப்பித்திருக்கிறேன் அருமையான தேவகனமே என்ற ஒழுங்குகளை கத்திருந்த பூமியில செய்து திருச்செமி உருவாக்கி தந்து கல்வாரி சிந்தனை ரத்தத்தினால் மனுஷன் அடைய வேண்டிய ஆன்மீக ரட்சிப்பை அவன் அடைய வேண்டிய மறுசூத்த வாழ்க்கையை அவன் அழித்துவிடாத பாதுகாக்கக்கூடிய பாதுகாப்பின் உபதேசங்களை திருச்செமிக்கு தந்தனமையும் மட்டும் காத்து வருவதற்காக ஆண்டு மையப்படுத்துவோமாக எல்லாரும் கொண்டு போய் பார்த்து நிறையா எல்லாம் நினைக்கிறீங்க சபை கொண்டு ஆட்டி போனா நான் நல்லா தரப்பேன் கோயிலுக்கு போகாட்டி போனா நான் குடும்பத்தையும் மூடி பாதுகாத்துக் என்று எண்ணாது உங்களை நடத்துவதற்கு ஆட்கள் தேவை போன விதமான ஒழுங்குகளை வைத்திருக்கிறார் குடும்பத்தில் அறிவித்துக் கொள்ளுங்கள் இரண்டாம் அதிகாரம் ரெண்டு முதல் ஐந்து வரி விட சொல்ல இங்கே பவனி விதமாக சொல்லுவதை அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே வழக்கத்தைழ்படியாமிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்துகொண்டீர்கள் நீங்கள்படியாகவும் கீழ்படியாமின் பிள்ளைடத்தைஅதிகாரபூர்வமாகபடியாகவும் நடந்துகொண்டீர்கள் கீழ்படியே ஒரு ஆவி கிரியை செய்கிறதா என்ன தெரியுமா ஆகாயத்து பிறவாகிய சாத்தான் இப்போது எங்க இருக்கிறான் தெரியுமா இரண்டாவது வானத்தில் இருக்கிறான் அவனுக்கு ஆகாயத்து பிறவாகிய ஆகாயத்து அதிகாரப்பிரவாகிய ஆவிக்கேட்டு மடியாக நடந்து கொண்டீர்கள் அவர்களுக்குள்ளே நாமெல்லோரும் முற்காலத்திலே நமது மாமச இச்சையின் நடந்து நமது மாமசமும் அரசும்புகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவரை போல கோவாக்கிய பிள்ளைகளாக இருந்தோம் மற்றவர்களை போல கோவாக்கிய பிள்ளைகளாக இருந்தோம் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் அன்பு கூர்ந்த தமிழை மிகுந்த அன்பினாலே தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் அன்பு கூர்ந்த தமிழை மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மருத்துவர்களாக இருந்த நம்மை கூட உயிர்ப்பித்தார் அக்கிரமங்களில் மருத்துவர்களாக இருந்தால் கூட்டங்கள் மக்களை வழி நடத்த அக்கிரமங்களிலும்பத்தவர்கள இருந்த நம்மை கிறிசையே கூட உயிர்பித்தார் கிருமியினால் ரஷிக்கப்பட்டீர்கள் என்று பரிசுத்த வேதனை படிப்புகிறது நாம் மறித்தோம் இப்பொழுது பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி வேதன் சொல்கின்ற ஞானஸ்தானத்திலே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு எப்பொழுது நாம் பிழைத்திருக்கிறோம் என்று சொல்லி பரிசுத்த வேதனை நமக்கு படிப்புகின்றபடி அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவத்திலே ரட்சிப்பை அடைந்து கொண்டோம் இயேசு கிறிஸ்து சொல்லும்பொழுது மார்க்கு பயனாரோ மதிகாரம் பயனாரோடு சொல்லுகின்றார் விசுவாசியாதவனோ ஆக்கிரகுழாக தீர்க்கப்படுவான் என்று சொல்லி அரை ஏசார் அருமையான தேவை சிறமை இந்த ஒழுங்குகள் திருச்செவிக்கு கற்றுத்தந்து நம்ம இயேசு ரத்தத்தினால கிடைக்கக்கூடிய ஆன்மீக ரட்சிப்பை அடைந்து கொள்வதற்கு வழிகாட்டி வந்திருக்கிறோம் இப்போ ஆள் பேச்சு சரியில்லை பார்வை சரியில்லை ரொம்ப மோசமா போயிட்டாரே இந்த சுவாபத்தை பார்த்த உடனே மருந்துகள் சொல்லுகிறது நான் அறிந்திருக்கின்றோம் அதுபோல ரட்சிக்கப்பட்டிருக்கிற மக்களுடைய பார்த்த உடனே இதில் ரொம்ப நல்லவர்கள் ஒழுக்க நின்றாக இருக்கிறது அளவுக்கு மனுஷன் மாறிவிடுகின்றான் அது அந்த மாற்றம் உண்டாகிறது என்று பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு திட்டங்களும் அவைகளின் அளிக்கப்பட்டு இருக்கிறது பருசுத்த வேத வாக்கியம் சொல்கின்ற இசையினால உலகத்திலுள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்கொள்வதாக மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்துவங்களும் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது ஹாலே தேவனுடைய அறிவை ஈசுநாதனுடைய பாடுமதங்களை உணர்ந்து தியானித்து அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளும் பொழுது இசையினால் உலகத்திலுள்ள கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்தங்கு பங்குள்ளதாகப் பொருட்டு மகா மேன்மை அருமையான வாக்கு தத்துவங்களும் அவர்களால் நமக்கு அளிக்கப்படுகின்றது அருமையான தேவசானமே நம்ம இவ்விதமான ஒரு மேன்மையான நிலைக்கு கொண்டு வருவதற்காக திவ்ய சுவாபம் மக்களாக பரிசுத்த சிந்தையுள்ள மக்களாக மாற்றும்படியாக பரிசுத்தமுள்ள தேவையுடன் ரத்தம் இந்த உலகத்தில் சிந்தப்பட்டதென்று பரிசுத்த வேத வாக்கியம் இயேசுநாதோட மரணத்தின் மூலமாக அடைந்திருக்கிற வாழ்க்கை மரணத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கின்றோம் ஆண்டனோடு கூட உருவாடும் மேல்நிலை அடைந்திருக்கின்றோம் சோபத்தினேயே மாற்றம் உண்டாகி தெய்வீக சோதத்தை அடைந்து வாழும்படியாம ஒரு பெரிய வாழ்வை அடைந்திருக்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கிறார் சோத்திர சருத்துவமாக சகோதரர் அடியூரில் உள்ளவர் இந்து ரட்சிக்கப்பட்டவர் அவங்க அப்பா பிள்ளையாருக்கு பெரிய பூஜை செய்யக்கூறுகிறாள் தனிசரி காலையில் சாயங்காலம் ஒரு தேங்காய் விலைக்கு வாங்கி வச்சிருப்பாரு காலையில் தப்போ திருவண்ணை குளித்து தேங்காயெல்லாம் நல்லா கழுவி பிள்ளையாருக்கு முன்னால பிள்ளையார் தாயில உடச்சி தண்ணியை ஊற்றிட்டு அந்த தேங்காயை கொண்டு வந்து வீட்டில் சமையல் எல்லாம் பண்ண வைப்பார் சகோதரும் அவருடைய அக்காவும் இயேசு அவர் ஏற்றுக்கொண்டு இந்த வழிபாடுகளுக்கெல்லாம் விலகி தாயாடுவதற்கு ஆதரவாக இருந்தார்கள் இப்படி வளர்ந்து வந்து வேலைக்காக கோயம்புத்திற்கு சென்றிருந்தார் அங்கோடு மிட்டாய் கம்பெனி அங்க எல்லாமே கம்பெனியில் வந்து ரெண்டு பையன் இங்கே வெளியூர் போயிட்டிருந்தாலும் கவனிச்சு இந்த பையனுடைய ஒழுங்குகள் எல்லாம் பார்த்துட்டே இருந்திருக்கிறார் வாரி பையன் அவரை கூப்பிட்டு கேட்டாரோ தம்பி எனக்கு எந்த ஊர்னு கேட்டாரோ ஊர் சொல்லியிருக்கிறார் என்ன பேரு நீங்க அப்பா நான் கட்டுப்போனாரு என்ன பேர் சொன்னா என் சொன்னா இல்ல தம்பி என் பையன் கம்பெனி நடத்துறா அவனால எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் இருக்கிறது என்பது எனக்கு இந்த ஊரில் உள்ள தெரியும் ஆனா நீ இவ்வளவு வாரிய பையனாக இருந்து இந்த கெட்ட சமுதாயத்தின் மத்தியிலே இந்த கெட்டு போன பிள்ளைகள் மக்கள் இவ்வளவு ஒழுக்கமாக வேலை செய்கின்றாயே அது எப்படி உனக்கு முடிந்தது கேட்டாரா யோசிநாதன் என்னுடைய சோபத்தை மாற்றிவிட்டாரியமான இசைகளினால் உலகத்துள்ளான கெட்டுக்கு தப்பி திங்கியல் சோபத்துக்கு பம்பிடுவதாக முருட்டு மகா மேன்மையின் அருமையுமான வாக்குத்துவங்கள் அதனால் உங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது வறுமையாக இயேசு ரத்தத்தை சொல்லிக் கொண்டு போவதற்காக இயேசு அறிக்கவில்லை அந்த ரத்தத்துக்கு நாலு முடிவு உள்ளங்கள் எல்லாம் மாற்றப்பட இந்த திவ்ய சுவாபம் உண்டாகும்படியாக நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க குடும்பத்திலும் பார்க்கிறாங்க வெளியே பார்க்கிறாங்க படிக்கிற இடத்துல பார்க்கிறாங்க ஆராதன பார்க்கிறாங்க போகும்போது இல்லாததே நம்முடைய சுவாபத்தை அறிந்திருக்கிறார்கள் ஆராதன ஒன்னா போனா வேன்ல போனா பொம்பளுக்குள்ள சண்டை இதெல்லாம் என்ன காட்டுகிறோம் தெரியுமா சுவாபம் இன்னும் மாற்றப்படவில்லை கடினமான இருக்கு ஏன் இப்படிப்பட்ட நிலைகள் உங்களுக்கு தெரியுமா இன்னும் வேலை வாக்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கவில்லை ஏசுராவுடைய பாடமரங்களை தியானிக்கவில்லை என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற இப்படி முரடவராக மூர்க்க முழுவதாக உலக மக்களை போல மோசமான அவரை போன்ற திவியை சுவாபமடைவாக மாற்ற வேண்டும் என்பதற்காக ரத்தம் சிந்தினார் உலகத்துடைய எந்த மலைத்தரும் சொல்லித்தர ஏனால் ஏன் தெரியுமா ரத்தத்தினால் மாத்திரம் நான் மனிதனை சுத்தமாக்கி தர முடியும் நாம் அதை சொல்லிக் கொடுக்க சொல்லிக் கொடுக்கின்றோம் ஆயிரக்கணக்கான வாரிபர்கள் தூய்மையடைந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் சொல்லுகின்றோம் மார்வெட்டி சொல்லுகின்றோம் இதனால் எப்படி ஆனது தெரியுமா அந்த இயேசுவின் ரத்தத்தை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் அந்த ரத்தத்தினால் உண்டாகிற சுவாபத்தை எப்படி கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்கிற மக்கள் யாரும் திவ்ய சுவாபமாக இருக்கிறார்கள் பக்கத்து வீட்டில் சண்டை சொந்தக்காரர்களோடு கூட எங்கு பார்த்தாலும் கேவலமான சாட்சிகள் இதற்காக இயேசு வர வேண்டும் என்பது உங்களுக்கு சொந்த கொள்ள இயேசுவின் பாடுமன்றத்தை தியானிக்க வந்திருக்கின்றதான நாம் அழுது கதறுவதற்காக அல்ல ஆன்மீகத்தில் இருக்கிற வேதனைகளை அறுவருப்பான சாபங்களை மாற்றிக்கொண்டு பங்குள்ளவர்களாக மாற வேண்டுமே உணர்வு வர வேண்டும் என்பதற்காக இந்த நாளை மறுபடியும் என்பதை உங்கள் பக்கத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் பாவத்தினாலே சுவாபங்கள் மாறிவிடுகின்றன வேற எதனாலும் மாறவில்லை பாவகுலத்தில் இருக்க இருக்க மாறுகின்றது கோபங்கள் வருகிறது எதிர்பள்கிறது தீமையான உணர்வுகள் வருகின்றது இதெல்லாம் பாவம் உருவாகினால் அறிக்கை சேர்த்து பாவமாக எடுத்துக்கிட்டு கிடையாது ஒரு ஜாலியான நிலைப்பன் ஏற்றி கொள்கிறார்கள் பிரியமான பரிதமிக்கக்கூடிய சூழலை உண்டாகும் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் அதிலே போராடத்துக்கிறதாக வழி நடத்தும் என்பது உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிறோம் வந்தினோர் அநேகர் பிந்தினோர் ஆவார்கள் ஹிந்தினோர் அநேகர் முந்தினோர் ஆவார் இந்திய சொல்லி இயேசுநாதர் கட்டித் தந்திருக்கின்றார் பரிதவிக்கப்பட வேண்டியது வரும் ஏற்றி வந்துள்ளார் நன்றாக இருக்கிறார்கள் நாம மாத்திரை இப்படி ஆயிட்டோம் என்று சொல்லி எண்ணக்கூடிய காலங்கள் வரும் ஆகையினால திருச்சி பின்பணியில் மிக தெளிவாக இயேசுநாதனுடைய பாடமரங்களை தியானிக்கிற நாம் இயேசுநாதன் சிந்தி மறித்தது அவரை போன்ற திவ்ய சுவாமி நமக்கு வர வேண்டும் என்பதற்காக பாவிகளை நேசிக்கும்படியாக தன்னை சிறையில் அடித்து அவமானப்படுத்த மந்திக்கும்படியாக அப்படிப்பட்ட மேன்மையான சிந்தனைகள் நமக்கு வர வேண்டும் என்பதற்காக இயேசு மறுத்தாலே தவிர நம்முடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு நன்மை செய்வதற்காக அல்லது சிக்ஷைகளும் தண்டனைகளும் உருவாகும் என்பதை உங்களுக்கு செல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் உங்களுடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது நீங்கள் சிட்சிக்கிறீர்கள் தண்டிக்கிறீர்கள் உங்களுக்கு உரிமை இயேசு நாள் மீட்கப்பட்டிருக்கிற நீங்கள் இயேசுடைய நாமம் தூசிக்கப்படும்படியாக நடந்து கொண்டோமானால் நிச்சயமாக கரத்தில் பெரும்பு எடுக்காமல் விடமாட்டார் என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அதனால் இனிமேலும் அமீதமான தீமையான உணர்வுகள் தீயமன போன்ற சுவாமிகள் நமக்குள் இருக்காதபடி எல்லாருமே தூய்மையாக மாறிவிடும் பொழுது நம்மை பார்க்கின்ற எல்லாருமே இறைவன் நிறுவனத்திலே காணுவார்கள் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்று முதல் சில வாசிக்கும் பொழுது இயேசு நாள் பாவத்தினால் தோற கடந்த ரம்மை அவர்களோடு சமீபமாக சேர்க்கிறது என்று சொல்லி பவுன் சொல்லுகின்றார் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து ஏசுக்கள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீப மாநிலங்கள் அவரே நம்முடைய சமாதான காரராகி இரு தினத்தாரையும் ஒன்றாக்கி வகையாக நின்ற பிரிவினா நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாக நியாயப்பிரமானத்தை தம்முடைய மாவுசத்தினாலே ஒழித்து இரு திரத்தாரையும் தவக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிரசித்து முன்னே தூரமாயிருந்து நீங்கள் இப்பொழுது கிருஷ்ணத்தினாலே சமீபமானீர்கள் ஆதி மனுஷனாக ஆதாம் தூரமாக ஓடிச் சென்று விட்டபடினால் மனிதன் எல்லாமே கடவுளை விட்டு தூரமாக போய்விட்டது அங்கேதான் எல்லா மதத்திலும் ஞானிகள் அறிவாளிகள் எல்லாரும் கடவுளை பார்க்க வேண்டும் கடவுளை நெருங்க வேண்டும் என்று விரும்புகிற அவர்கள் முடியவில்லை காரணம் அவர்களுக்கு தெரியவில்லை எல்லாரும் எப்படித்தான் போல கடவுளை பார்க்க முடியாதா அதனால கடவுள் மாதிரி ஒன்னு வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தா கொஞ்சம் அமைதி கிடைக்குமே என்று மதத்தில் சிலை வழிபாடு அவசியமில்லை என்பது பக்தர்களுக்கு தெரியும் சிறையில் கடவுளில் என்பது அவருக்கு தெரியும் பின்னால் அதை வைத்திருக்கிறேன் சொன்னால் ஒரு மனு வருவதற்காக அதை பார்த்துக் கொண்டே இருந்தால் மனம் கொஞ்சம் அமைதியாக வேண்டும் ஒரு நிலைப்படும் என்பதற்காக செய்கிறோம் என்று சொல்லுவோம் அப்படியானால் கடவுள் யார் என்று சொன்னால் என்று சொல்லிவிட்டார்கள் இவர்தான் கடவுள் என்பதை அறிந்திருக்க இந்த கடவுளோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக தான் அவர் பர்லகத்தை விட்டு பூலகத்துக்கு வந்து மறித்தார் என்று நமக்கு படிப்புகிறார் முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்திய சூக்கள் கிறிஸ்துவ ரத்தத்தினாலே சமீபமானீர்கள் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை உண்டாக்கி பகையாக நின்று பிரிவினையாகி நடிச்சவரை தகர்த்து நியாயபுரமானதை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திரத்தாரை தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சுரிசித்து எப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையில் கொண்டு அதனால் இருதரத்தாரை ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார் விதமாக எழுதுகின்றார் தேவனோடு மனுஷன் எப்படி ஒப்புரமாக முடியும் இவருக்கும் மனுஷனுக்கும் இடையே பழவமானது தடுப்பூசுவராக நின்று கொண்டிருக்கின்றது நியாயப்பரமான பழவத்திலிருந்து மனுஷனை விடுமையாக்கவில்லை யூதர்களும் புறஞாதிகளும் அமீதமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆகினாலும் எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரை உண்டாக்கி பகையாக நின்று பிரதிவினையாகி தடுப்பூசுவரை அகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமானத்தை தமிழை மாமனிசத்தினாலே ஒழித்து இருதரத்தாரின் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிரிச்சிட்டு இப்படி சமாதானம் பண்ணினார் பண்ணி பகையை சிறுமினால கொண்டு அதனால இருதரத்தாரி ஒரே சரீரமாக தேர்வதற்கு ஒப்புதவாக்கினார் ஹலோ யேசுநாதர் சிறுவரை மறித்ததினால் ஊதர்கள் அடிமைகள் சுயாதீனிகள் என்று எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து விடுகிறார் கடவுளோடு கூட இணைந்து விடுகிறார் ஹலோ அப்படிப்பட்ட ஒரு மீன்மையான வாழ்க்கையிடம் அணிந்திருக்கின்றபடியால் நமக்குள்ளேற்றுமைகள் காணப்படக்கூடாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற உணர்வு படத்தில் காணப்படாதபடி ரத்தத்தினால் எல்லாரும் ஒன்றாகவே சடீதமாக ஆகியிருக்கிறார்கள் தேவனோடு ஒப்புரவாகிவிட்டால் என்று எதும் சொல்கின்றபடி நான் அந்த ஒப்புரவாகுதல் எப்படி கிடைக்கும் என்று சொல்லி பரிசுத்தன் எதன் சொல்கின்றான் இன்றைக்கு சிறுவை குறித்து வேறு விதமாக பேசிக்கிறார் அழுது செய்வார்கள் உணர்வடைய செய்வார்கள் சிறுமியினால் உண்டாக பாவமன்னிப்பைப்படி பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்ள தெரிய ஆளுநர்கள் சிலுமைக்கும் பகைஞர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த பாவல் எழுதுகின்றார் பிடிப்பின் மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள வசதிகளில் பிடிவா செய்கலாம் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை சொன்னேன் அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகை உங்களுக்கு அநேகம் தரம் சொன்னேன் இப்பொழுது அவருடைய முடிவு அழிவு அவரு தேவன் வயிறு அவருடைய பூமிக்கு அடுத்த விளை சிந்திக்கிறார்கள் என்று சொல்லுவதை சிறுவைக்கு பகன அப்பொழுதே ஒரு கூட்டம் பிரிந்து போய்விட்டது இப்படி கண்டிப்பான உபதேசம் அவசியம் இல்லை கூட்டம் கூட்டமாக மக்கள் சேர்த்தப்பட வேண்டும் ஏன்னா நாலு பேர் அஞ்சு பேர் தான் வருகிறார்கள் என்று விட்டு ஒரு பெரிய கூட்டம் பிரிந்து போனது அவர்களது சிலுவைக்கு பகையர்கள் இந்த சிலுவை பற்றி உபதேசத்தை பிரசனிக்காதபடி மக்களை உலகத்துக்குள்ளேயே வாழ வைத்து ஆசீர்வாத்த வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்று பிரசோகிக்கிறதாக இப்படி எழுதியிருக்கிறார் குரோசீர் உண்ணாமதிகாரம் இருபதாவது வருஷத்தின வாசிக்கும் பொழுது இயேசு கிருஷ்ண ரத்தினாலே இப்படி ஆனவன் என்ற சொல்லி பரிசு எழுதுகிறார் சமாதானத்தை உண்டாக்கி உள்ளவைும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று தேவனோடு மணிமக்களை சேர்க்க வேண்டும் என்பது பிரியமாகிவிட்டதுனாலே பரலோகத்தையும் பூலோகத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் ஹலேலியா இந்த உலகத்தோடு மக்களை இணைப்பதற்காக அல்ல பரலோகத்தோடு மக்களை இணைப்பதற்காக சிறுமியினுடைய உபதேசம் என்ன தெரியுமா சிறு சிந்த ரத்தினாலும் மனுக்கூறுத்து கிடைக்கக்கூடிய மேன்மேனும் பூலோகமும் ஒன்றாக இணைக்கப்பட வேண்டும் இயேசு ஏற்றுக்கொண்ட மக்கள் பர்வோகத்துடன் கூட சேர்க்கப்பட வேண்டும் பர்வோகத்து ஊடு வேண்டும் என்பதற்காக இயேசு ரத்தம் சிந்தினார் என்று மறுசுத்த போல் எழுதிக்கிறார் குறுந்தீருக்கு நிரும்பம் ஒன்று குறுஞ்சியர் ஒன்னாம் அதிகாரம் போனால் சிலமை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருட்களுக்கு பைத்தியமா இருக்கிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது சிலமையை பற்றிய உபதேசம் கெட்டுப்பொருளுக்கு பைத்தியமாக இருக்கிறது புதிய சிலைமொழி உபதேசம் இன்னைக்கு அநேக பைத்தியமாக தோன்றுகிறோம் தப்பிதமான உபதேசம் பாவத்தை வெளியே அது எப்படியாகும் வேதமப்படுத்த சொல்லுகிறோம் வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கும் என்று அவங்க பாவத்தை மறைக்க வேண்டும் என்று மக்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் மறைக்கிற என்ன அடைய மாட்டானா அடையமாட்டான் தெய்வீக வாழ்வு அடையவே மாட்டார்கள் பரோக வாழ்வியடைய மாட்டார்கள் அதனால சினிமையை பற்றி உபதேசம் கட்டுப்போவர்களுக்கு பைத்தியமாக தோன்றுகிறது ரட்சிக்கப்படுகிற நமக்கு ஒரு தேவ பலனாக இருக்கின்றது ஹாலேலியா பாவாடிக்கு பசங்க செய்ய ஒரு தேவ பலன் உண்டாகி பலன் உண்டாகி அறிவித்துக் கொண்டு ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை ஒப்புரவாகுதலை எப்படி நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம் என்று வாசிக்கலாம் இவையெல்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிரிசனை கொண்டு நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஒப்புரவாக்கி அவர்களை தமக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் தெரியுமா மனிதன் கடவுளோடு கூட ஒப்போரமாக வேண்டும் செய்தபடினால் மனுஷன் கடவுளை விட்டு பிரிந்து போய்விட்டான் கடவுளுக்கு உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்வத முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லி இருப்பது போல அமிதமாக கடவுளை விட்டு பிரிந்து போன மனுஷன் மறுபடியும் கடவுளோடு கூட ஒப்போரமாக வேண்டும் என்பதன் சிறுமை சிந்தனத்தினாலே சமாதானத்தை உண்டுபண்ணி பூலோகத்தையும் பரலோகத்தையும் தமக்குள்ளாக ஒப்புரவாக்கிக் கொள்ள வேண்டும் என்பது அவருக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்கிறார் ஊழியத்தை ஒப்புக் கொடுத்தது மாத்திரமல்ல ஒப்புரவாக்குதல் உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் ஹாலோலியா எத்தனையோ பிரசிங்கமான நாங்கள் தூக்கி எடுத்திருக்கின்றோம் பாவம் செய்து விழுந்து போனவர்கள் மறுபடி ஊழிய செய்ய இந்த உபதேசத்தின் மூலமாக தூக்கிவிட்டிருக்கிறோம் என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற எந்த உபதேச மனுஷனை கடவுளோடு ஒப்பிடவாக்க முடியாது அவர் பாவியாகிவிட்ட பிறகு ஒதுங்கி போய் கொண்டே இருக்க வேண்டியதான தவிர கடவுளத்தை வரவே முடியாது மறுபடியும் மறுபடியும் பாவம் செய்து கொண்டே கடந்து போய்விடுவார் பெரிய பலசிங்க நாற்பது சபை அளவை நடத்தி கொண்டிருந்த ஒருவர் கேரளாவில தமிழ்நாட்டுக்கார அவர் மிந்தை கோசுவார்கள் தாக்கி பேசுவார் பேசி பேசி கடைசி பாவத்துக்குள் விழுந்தார் கட்டிய மனைவி பிள்ளைகளும் கூட பாய் பிளையும் புடுங்கிவிட்டு அவர் அடித்து ஒரு நாட்டுக்கு துரத்தி விட்டார் கட்டி பைசியோடு ஊருக்கு வந்தார் தாய் மிக ஏழ்மையானவர்கள் பையன் வந்தவர் அம்மாவால் உணிச்சு வயது கூலி அலுக்கி வைக்கப்படுகிறார் இப்படி இருக்கும் பல ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களை சந்தித்து இந்த உபதேசத்தை கேள்விப்பட்டிருக்கிறார் அப்புறம் அவர் வேறு இடத்துக்கு உழைத்து போயிட்டார் ஒரு நாள் பகல் உள்ள வந்திருக்கிறார் டிக்கெட் கிடைக்கவில்லையா அழுக்குச் சட்டையோடு ஆலயத்துக்கு வந்தார் உணர்வு வந்திருக்கின்றது இப்படி ரெண்டு சகோதரர்களை பார்த்தோமே இங்குதான் இருக்கிறதா அதை சொன்னால் என்று கேட்டு விசாரித்து வந்து சேர்ந்தார் கொஞ்ச நேரமா அடையாளம் தெரியவில்லை பெண்ண சொல்லி புரிய வைத்தார் ஏன் சகோதரம் இப்படி ஆனீர்கள் அழுதுகொண்டே இருந்தார் என்னை யாருமே தூக்கிவிடவில்லை தூக்கிவிட முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் அவ்வளவு பெரிய கொடிய பாவத்தை நான் செய்துவிட்டேன் மனைவி பிள்ளைகளும் கூட என்னை வறுத்து தள்ளிவிட்டார்கள் நான் என்ன என்ன எனக்கு விமோசனம் உண்டா என்று சொல்லி கேட்டார் பாவங்களை அறிக்கை செய்வார்னால் விமோசனம் உண்டு என்று சொல்லி என்னுடைய பாவம் எல்லாருக்கும் தெரியும் ஊராருக்கு தெரியும் சபையாருக்கு தெரியும் மதை உள்ள தப்பு என்று பிள்ளை நான் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிந்தாரு யாருக்கு தெரியக்கூடாது தெரியுமா பாஸ்டருக்கு தெரிஞ்ச தெரிஞ்சா நம்மளை தப்பா நினைப்பாங்க என்று நம்ம அநேகரின் மறைத்து மறைத்து வாழ்கின்றோம் அதனுடைய விலை ஒரு நாள் வெடிக்க ஆரம்பித்து விடுகின்றது பிறகு எல்லாருக்கும் தெரிந்தவனர்கள் இப்படி ஆய்விட்டு சொல்ல வருகின்றோம் அருமையான தேவஜானமே பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் கணிரோடு கதறினார் பாவங்களெல்லாம் அருகே செய்தவுடனே பரிசுத்தாவியான் வந்து இறங்கினார் பிரியமானுடைய மறுபடியும் ஒரு புதிய சிற்சியாக மாற்றமடைந்தார் தேவனோடு ஒப்புரவகங்கள் என்று நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் தேவனானவர் உங்களுக்கு பாவம் செய்த தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல கிறிஸ்துக்காக நாங்கள் கிறிஸ்துக்காக சானாதிபதிகளாக இருந்து கிறிஸ்து நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம் என்ன ஊழியம் தெரியுமா அது கிறிஸ்துக்காக இருந்து பை அம்பாசர் இப்ப அமெரிக்காவுடைய தூதரோடு நாட்டில் இருக்கிறார் என்று சொன்னார் அந்த தூதரை சொல்வது அமெரிக்கா சொன்னது மாதிரி அந்த தூதரை அவமதித்தால் அந்த அமெரிக்கா நாட்டை அவமதித்தது மாதிரி அது மாதிரி நாம கிறிஸ்துக்கு சாணாதிபதிகளாக இருந்து கிறிஸ்துவாக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம் உபதேசத்தை எங்களுக்கு அவர் ஒப்புக் கொடுத்திருக்கிறார் ஹாலேலியா அருமையான தேவச்சலமே சிறுமெலி ரத்தம் சிந்தினது மனிதனை தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காக பரமகத்தோடு அவனை ஒப்புரவாக்குவதற்காக இந்த சிறுவன் ரத்தத்தினால் அவனுக்கு ஒப்புரவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்கின்றது அந்த ஒப்புரவாக்குதலுக்குரிய ஊழியம் புதிய திசையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது வேற இங்கு பிரசங்கிகள் நிறைய பேர் இருக்கலாம் அற்புதம் நடப்பிக்கலாம் இயேசு நாமத்தினாலும் பிசாசுகளை தீர்க்க தரிசனு அற்புதங்களை நடப்பித்தோமோ என்று சொல்லுவார்கள் அக்கிரமென்று சொல்லுவேன் அற்புதம் நடப்பிப்பதற்காக அல்ல மனிதனுடைய அக்கிரமத்தினு விடுதலையாக்கி பல தேவனோடு உப்புறமாக்குவதற்காக இந்த ஓடி தரப்பட்ட திருச்செமையின் பிள்ளைகள் மிக தொழில் உள்ளவர்களாக நாம் பாலத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு ரத்தினால் தேவன் சம்பாதித்து வைத்திருக்கின்ற ஒப்புறவாக கொள்வதற்கு இந்த உபதேசத்தின் வழியாகவே முடியும் என்ற உணர்வுகளை மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் அவைக்கு மண்டலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியாது கூட்டம் சேர்கிறது ஆற்றம்பாட்டங்கள் நன்றாக இருக்கிறது எங்கு பார்த்தாலும் மூடி எங்கள் பிரசங்கள் என்று சொல்லி பேசிக் கொள்ளுகிறோம் எண்ணிக்கொள்ளுகின்றோம் அவைகள் மனுஷனை பாவத்திருந்து விடுதலையாக்க மாட்டாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் இயேசுநாதனத்தில் சென்று மறித்தது மனிதனுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக மனுஷனை ஆண்டு கொடுத்து மரணத்திற்கு விடுதலையாக்குவதற்காக ஜீவகாலமாக மரண பயத்தின் அடிமைத்திற்குள்ளான யாரையும் விடுதலையாக்கும் படிக்கு அவர் அப்படி ஆனார் மறித்தார் என்று வேதனை சொல்கிறது ஆம்பெரிய மாணவர்களே அந்த மரணத்தின் கட்டிலிருந்து விடுதலையாக்கி இருக்கிற நாம் ஜீவனை பெற்றிருக்கிறதான நான் தொடர்ந்து முன்னேறிப்பேசுவான திரையின் புதிதம் ஜீவனமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணியபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியாலும் ஆகியால் சகோதரரே நாம் பரிசு பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் நமது மாமிசமாக துறையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு ஒரு நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியால் வேதப்புத்தம் எழுதுகின்றன புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தொழி நாம் பிரவேசித்திருக்கின்றமா கிறிஸ்துவ மார்க்கம் என்று சொன்னால் அது ஒரு தூய்மையான மார்க்கம் கடவுளத்தில் மருந்து சேர்க்கக்கூடிய ஒரு மார்க்கம் எல்லா மதத்தை ஒரு மெடிடேஷன் என்று சொல்லி யோக தியானங்கள் என்று சொல்லி எதையோ உண்டு பணிதான் தெய்வீக வழிபாடு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசுநாதனுடைய மரணத்தின் மூலமாக திரையின் வழியாக புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை உண்டு பணி வைத்து மதத்தை உருவாக்க இயேசுநாதன் வரவில்லை ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி வந்தார் வாயியை காண்பிப்பதற்காக அருமையான தேவஜானமே நாம் பரிசுத்தளத்தில் பணியேசிப்பதற்கு மார்க்கட்டில் நமக்கு கொண்டு வர அந்த மார்க்கட்டின் வழியாய் பிரவிசிப்பதற்கு லட்சத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாக இருக்கிறது அடையற்பாட்டிலே பிரகாரம் பரிசுத்தளம் மகாபரிசுத்தலம் என்று ஆராதனை இருந்தது அதை குறித்து எப்படி நிறுவனம் ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பது சில வசனங்களில் பிடிவாசிக்கலாம் ஒருத்தி போகின்ற ஒரு இடம் இன்னைக்கு அநேக இடங்களில் காணிக்கைகளை செலுத்தி கனவு நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டங்கள் தான் பெருகி இருக்கின்றது இது முதலாவது பரிசுத்தொள்ள வருகின்றவர்கள் இங்கு ஆசாரியர்கள் மாத்திரம் தேவனுக்கு ஆராதனை செய்து இதுவா முயற்சிகளையும் விளக்குகளையும் ஏற்றி வைத்து தேவனுக்கு ஆறாவது நிசுகின்ற ஒரு இடம் முதலாவது கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தது இரண்டாவது கூடாரம் இருந்தது இரண்டாம் துறைக்கு ஒரு திரை போட்டு அதற்குள்ளே மகாபரிசுகிற கூடாரம் இருந்தது அதிலே பொன்னால் செய்த தூபகமும் முழுவதும் பொற்றகடு பொதித்தெடுக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் தளர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகும் இருந்தன தளர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன அதற்கு மேலே மகிமையுள்ள வைக்கப்பட்ட சிறுபாசனத்தை ஆசாரியர்கள் ஆறாவது முறை கவனித்துவதற்கு முதலாவது கூடாரத்தம் பிரவேசிப்பார்கள் ரத்தத்தோட பிரவே ரெண்டாம் கூடாரத்திலே பிரதான ஆசாரியின் மாத்திரம் வருஷத்துக்கு ஒரு தரம் ரத்தத்தோட பிரவேசித்து முதலாம் கூடாரத்தில் எல்லாரும் ஆசாரில் எல்லாரும் ஆராதனை செய்யலாம் மகா வருஷத்து ரெண்டாம் கூடாரத்தூர் பிரவேசிப்பதற்கு வழிதிறக்கப்படவில்லை பிரதான ஆசாரின் மாத்திர வருஷத்துக்கு ஒரு தன்னுடைய பாலத்துக்காக ஜனங்களுடைய பாலத்துக்காகவும் ரத்தத்தை தொலைத்துக் உள்ளே பிரவேசிப்பான் அது பயங்கரமான ஒரு இடம் ஹேவன் பிரசேதமாகின்ற இடம் ஹேவன் பேசுகின்ற இடம் இப்பொழுது இயேசுநாதன் மறித்தபடினால் அந்த திரைச்சியில் இரண்டாக கழிக்கப்பட்டு மகாபரிசத்திற்குள்ள போகிறே அந்த மார்க்கம் வழி திறக்கப்பட்டு விட்டது என்று சொல்லி மார்க் பதினைந்தாவது வாசிக்கலாம் கூப்பிட்டு ஜீவனை விட்டார் அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சியலை மேல் தொடங்கி கீழ்வதிக்கும் இரண்டாக கிழிந்தது கூப்பிட்டு ஜீவனை விட்டார் மறித்தவுடனே அவர் ஜீவனத்துடனே அந்த தேவாலயத்தினுடைய திரைச்சியலை மேல் தொடங்கி கிழவறைக்கு இரண்டாக கழிந்தது கீழிருந்து கழித்தா கிழறு மனுஷன் கழிச்சுட்டான் செல்ல முடியும் மேலிருந்து கிழவறைக்கு இரண்டாக கழிந்தது அந்த மகாபர் சுத்த சமத்துகளை போகும்படியாக தமது மாமிசமாக திரையின் வழியாக புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை அவர் உண்டு பண்ணினார் ரத்தின கிடை எல்லார எண்ணுகின்றார்கள் அந்த மகாபுரத்து சரத்துள்ள போவதற்கு தரச்சீரம் கழிஞ்சாச்சு ஆனால் மன்னிக்கப்பட்ட ஆச்சு நாம் எல்லாரும் போகலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆன்மீக பிரகாரமாக தேவனோடு கூட இணைந்து கொள்கிற ஒரு வாழ்க்கைய அங்கே தேவன் பிரசன்னாகின்ற அந்த இடத்தில் தேவனோடு கூட ஒப்புறமாக வேண்டுமானால் அந்த ரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டா இருக்கிற போல் எழுதுகின்றார் அந்த ரத்தத்தினால பாவ விதிப்பாகிப்பை பெற்றுக் கொண்ட மக்கள் அந்த மகாபரிசுகளை சென்று சேவனோடு கூட ஆராதிக்கக்கூடிய சலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று பெற்றுகின்றார் அங்கேதான் போய் பாவம் மன்னிப்பு மனுஷன் பெற்றுக் கொள்ள முடியும் என்று சொல்வார் அங்கேதான் தீவன் பிரசன்னார் அது ஆளு என்றால் அங்கு காணிக்கைகளெல்லாம் படைக்கப்படுகின்றது அங்கு பாவமன்னிப்புக்காக ரத்தம் இங்கே சென்றப்படவில்லை சித்தம் தெளிக்கப்படவில்லை ரத்தம் தெளிக்கப்படுவது மகாபருஷுள்ளே அகினால் தெளிக்கப்படும் ரத்திற்கு வந்து சேர்ந்து இல்லை என்று சொல்லி பவுன் விதமாக இருக்கிற நான் வாசித்திருக்கிறேன் புதிய சொன்னால் இது சாதாரணமான இடத்தை குறிப்பிடுகிறதில்லை நாம் தேவனுடைய தேவன் பிரசன்ன அறிக்கை செய்து தேவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுகின்ற இடத்துக்கு நான் வந்திருக்கிறோம் எந்த பரிசு நமக்கு படிப்புகின்றபடினால் இந்த மகாபரிசுத்தலம் கிடைக்கப்பட்டமைக்காக இதற்குள் பிரவேசிப்பதற்கானதற்காகஅதிகாரம் முதல் பிடிவாசிக்கலாம் தேவுட நகரமாக பரம எருசுலேம் இடத்திற்கும் ஆயிரம் பதினாயிரமான தேவ பரலோகத்தில் பேரில் இருக்கிற முதல் சர்வ சங்கமாகிய சபை யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் ஊரடராக்கப்பட்ட நீதிமன்றங்களுடைய ஆவிகளிடத்திற்கும் பொது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகியேசு இடத்திற்கும் ஆவியுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலாம் நன்மையானவரை பேசுகிற ரத்தமாக தெளிக்கப்படும் தெளிக்கப்படும் மகாபுரி சுத்தில்தான் பிரதான ஆசாரியின் ரத்தத்தை தெளித்துக்கொண்டு உள்ளே பிரவேசிப்பானது அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் அங்கேதான் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று சொல்லி இங்கே எப்படி நாலாம் அதிகாரம் பல்லாறு ஆசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் அதிலால் நாம் இறக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சிவாய்ச்சி கிருமி அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டனை சேர கடவும் எல்லா இடங்களுக்கும் செல்ல வேண்டும் என்று எதை சொல்லவில்லை கிருபாசன தண்டை சேவன் பிரசனமாக நடக்கால் நம்ம இரக்கத்தை மறைக்கிறோம் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறோம் இறக்கப்படுவான் அந்த இறக்கத்தை ஏற்ற சமயத்தில் சதாயிசை கிருமி அடையவும் தைரியமாய் கிருபாசனத்திலே சேரக்கிடும் ஆமிஷமாகி திரையின் வழியாக புரிதும் ஜீவனமான மார்க்கத்தை நம்ம கொண்டு வடினார் மரணமானது முகாவ சுத்தருவதற்காக அங்கு வந்து பாவங்களை அறிக்கை செய்து பாவம் அமைப்பை பெற்றுக் கொள்ளும்படியாக ஏக்க சமயத்தில் சகாயம் செய்யும் கிருமைகளை பெற்றுக் கொள்ளும்படியால் ஒரு வழிதறக்கப்பட்டிருக்கின்றபடி நாள் அந்த கிருவைகளை பெற்று நாம் வாழ்கிறோம் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக சோத்திர சிறுத்தமாக அந்த இரத்தத்தினாலே நாம் ஆன்மீக மீட்பை அடைந்து ஆண்டரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படியாக போறும் என்பதை உணர்ந்து ஆண்டுகளுக்கு அதிகமாக நன்றி செலுத்தி எப்பொழுதும் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவிடுகின்றார் வேதனை நேரத்திலும் சரி வறுமை நேரத்திலும் சரி துன்ப நேரத்திலும் சரி வியாதி நேரத்திலும் சரி எந்த சூழலில் மத்தியிலேயும் தெய்வீ காண்பை உணர்ந்து உணர்ந்து கழிவுறக்கூடிய மனிதரிடையிலாக மாற வேண்டும் என்று பரிசுத்த வேத வாக்கிய நமக்கு படிப்பிக்கிற சிறச்சாலைக்குள் இருந்து கொண்டு சித்திரமதியான ஒரு வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டும் பயிரெழுதுகின்றார் கிறிஸ்துவனுடைய அன்பு என நெருக்கியவுகிறது என்று அவருடைய அடைந்த பாடுகளின் மூலமாக ஆன்மீகத்தினை பெற்றுக் கொண்ட மேன்மைகளையும் தேவனோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கையினுடைய மகத்துவங்களையும் அவர் உணர்ந்திருக்கிறது மாத்திரமல்ல இனிமேல் அடையப் போகின்ற ஆனந்த பாக்கியத்தையும் அவர் எதிர்பார்த்துக் கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அகனால் விசுவாசித்துவிட்டு விலகாதபடி தெய்விகிட்டு ஒதுக்கிவிடாதபடி தேவனோடு உள்ள ஐக்கியத்தை மாற்றிக் கொள்ளாதபடி கடவுளை மட்டினை காத்துக்கொண்டபடி நாள் அந்த அன்பு என்னை நெருக்கிய விசுவாசத்தின் போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் இது முதல் எனக்காக நீதின்கீட வைக்கப்பட்டிருக்கின்றது நல்ல போராட்டத்தை போராடினேன் வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்வது அது ஒரு போராட்டமான வாக்கியால் எதிராளி ஒருவன் இருக்கிறார் அவன் அடிக்கீடமை திசை திருப்பதற்கான பல சூழல்களை வருத்தங்களை நஷ்டங்களை கஷ்டங்களை வியாதிகளை துன்பங்களை கொண்டுதொருமை பலகை விட்டு போராடுகிற காலமாக இருக்கின்றபடி அந்த போராட்டங்களில் அவன் போராடி ஜெயித்தேன் என்று சொல்கிறார் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக் கொண்டேன் எனக்காக நீதின்களை வைக்கப்பட்டிருக்கிறது நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கருத்துவதன் நாட்கள் எனக்கு தந்தல் எனக்கு மாத்திரமல்ல யாருக்கும் அதை தந்தார் அர்த்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கின்றோம் அடுத்து நாம் என்ன செய்ய போறோம் எப்படி ஆக போறோம் என்று வேத வாக்கியம் சொல்வதை வாசிக்கலாம் வெளிப்படத்தில் ஒன்னாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிக்கலாம் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய லட்சத்தினால் நம்முடைய பாவமங்களை நம்மை கழுதி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியிலும் ஆக்கின அவருக்கு மகிழ்ச்சி வல்லமை என் உண்டாயிருப்பதாக அலேலியா எத்தனையோ அறிஞர்களும் ஞானிகளும் கலூமான்களும் ஐஸ்வரியவான்களும் பாவத்தினே மூழ்கி பாவத்தின் சம்பளமாகி மரணம் ஆண்டு கொண்டிருக்கின்ற பொழுது நம்மை அதிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆகினால் மாணவர்களே நம்ம மீட்டெடுத்து ராஜாக்களும் ஆசாரிகளுமாக ஆக்கி இருக்கிறார் வாசிக்கலாம் இருபது ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் பவுலுடைய சொல்வது வாசிப்போம் ஒருவனுடைய விருதுனாலே ஒருவன் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டிருக்க அல்லாமல் ஒருவனுடைய மீறு கிருமையின் வருவதாலே அடைந்து அதிக நிச்சயமாமேயா ஏசுநாதனுடைய மரணம் நமக்கு ஜீவனை கொடுக்கிறது மாத்திரமல்ல நமக்கு ஒரு பெரிய ஆளுகை தரப்போகிறது சொல்லுகிறத சொல்லுகின்ற ஆதி மனுஷனாகி ஆதாமை ஒன்றுபடி உலகத்தை ஆளுகை செய்யும்படியாக ஆண்டு வைத்திருந்தார் ஆதாம் தேவனுடைய கட்டளை மீறி பாவம் செய்து விட்டபடி அவனை விட்டு மாற்றப்பட்டு விட்டது அடிமையாகி விட்டபடி சாத்தானுடைய கடத்திலே சென்று விட்டது அகினால் மறுபடியும் அந்த ஆளுகை செய்ய வைக்க வேண்டும் என்பதற்காக யதாவாகி தேவ நம்முடைய குமாரனாகி கிருஷ்ணை கல்வாடி செயலில் பலி செலுத்தி அந்த இரத்தத்தின் மூலமாக அவனுக்கு பாவ மணிப்பாகிய மீட்பு கொடுத்து அவருடைய ஜீவனை மறுபடியும் அவனுக்கு கொடுத்து ஆந்தாம் இழந்து போன ஜீவனை மறுபடியும் அவனுக்கு கொடுத்து அவன் இந்த உலகத்தை ஆள்க சே வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் கொஞ்ச காலம் ஏழ்மையாக இருக்கின்றோம் கொஞ்ச காலம் கொண்டிருக்கின்றோம் அதி நீங்க இந்த லேசான ஒவ்வொத்தவும் அதிக நித்திய உண்டாக்கும் என்று சொல்கிறது ஆம்பிரியமானவர்களே இயேசுநாதனுடைய மரணம் நம் இப்பாவத்திருந்து மாத்திர உடலை ஆக்கியிருப்பதல்ல நமக்கு அவருடைய ஜீவனை கொடுத்திருப்பது மாத்திரம் அல்ல நம்ம இந்து உலகத்தில் ஆள வைக்கக்கூடிய ஆளுநர்களாக ராஜாக்களாக இறைவனுக்கு எந்தென்றும் ஆசாரியை ஒழிஞ்சு ஆசாரியலாக நம்ம மாற்றியிருக்கின்றபடி நான் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக கடமைப்பட்டது இயேசுநாதர் மறித்ததனால் உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டால் இதை சொல்வதற்கு தகுதியுடைய மக்களாக மாற வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் ஆகினால் அருமையான தீவசமே உலகம் வந்த கிறிஸ்துவை அறியாமல் இருக்கின்றது கிறிஸ்துநாதர் உலகத்துக்கு வந்ததை தப்பிதமாக எழுதுவதற்கான கூட்டங்கள் பெருகி இருக்கின்றது கிறிஸ்தவ மதமதை சரியாக உணராமல் இருக்கின்றன கிறிஸ்தவ மதத்தை விட்டு விலகின்றவர்கள் மறுபடியும் பெய் வழிபாட்டு உங்களை சென்று கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றனர் ால் புதிய வந்தது புதிதும் ஜீவனுமான ஒரு மார்க்கத்தை தேவனோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வழியை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளக்கூடிய வழியை தேவனிடத்திருந்து இறக்கங்களை சிறுமைகளை பெற்றுக் கொள்வதற்குரிய வழியை நமக்கு பெற்றுத்தந்ததோடு மாத்திரமல்ல அதை பெற்றுக்கொண்ட மக்களுக்கு பெரிய வாக்குத்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றது ராஜாக்களும் ஆசாரியிலும் ஆக்கினார் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கின்றது போல நம்முடைய பாடல்கள் எல்லாம் புதிய பாடல்களாக இருக்கட்டும் நம்ம உள்ள சந்தோஷம் பெறுகின்றதெல்லாம் சங்கீதங்கள் வரும் என்பது வேதனை சொல்கின்றது சங்கடம் வரும்பதெல்லாம் வரும் அப்படி இல்லாதபடிக்கு எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இயேசுநாதிருந்த உலகத்திலிருந்து மறித்திருக்கின்றபடினால் அது நினைத்து நாம் அடைந்திருக்கிற ஆவிக்கு வாழ்க்கைகளை அடைய போகின்ற வாழ்க்கை நினைத்து நினைத்து எப்போது அன்றை துதித்து பாடி மகிழ்வுப்படுத்துவோம் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் ஆமை மறுபடி தான் எல்லாரும் கருத்து